தானா வந்த சங்கனமே பொண்ணத்தடுவ தினம் சம்பதமே ேரானும் படிக்காத தோட்டமே யாராலும் படிக்காத மங்களே வண்ண வளவி போட்டு வசமாக வளர்ச்சி போட்டு என்ன கட்டு இழுத்து போகும் எழுந்தேடுமே தூரப்பட்டு தவரையும் பொறுத்தாக வேணும் புத்தகத்தில் வித்தைகளாக இந்த மே ஒ தழுவ தனம் சம்மதமே இது வேதாரும் படிக்காத மல்லிக தோட்டமே யாராலும் படிக்காத மங்கள ராகவே ஒன்ன தழுவ தனம் சம்மதமே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 பவளத்தோட மும் வாயில் மதுரத்தோட கண்ணனுக்கு காதல் இருந்து தர வேணும் தொட்டு தொட்டு விட்டு விட்டு கொத்துமல்லி கொண்டையிலாட கூலி பார்வை வண்டுகளாட புத்தம்போது செண்டுகளாட புதுதா தோணுமே சொல்லா இந்த ராசா இந்த ராணியோட பொருத்தமே சம்மதமே தன சம்மதமே இது வேற யாரும் பரிகாரம் அல்லைய